அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்து எசிமானுவல் இதனால் சிந்தனையின் தலைப்பு அன்பு மனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு போப் ஆண்டவர் இந்தியா வந்தபோது சுமார் முப்பத்தைந்து லட்சம் மதிப்புள்ள தன்னுடைய காரை அன்னை தெரசாவுக்கு பரிசாக தந்தார் ஆனால் அன்னை தெரசா ஒரு கூட அக்காரில் பயணம் செய்யவில்லை கார் சாவியை வாங்கிய சில நிமிடங்களிலேயே அதை ஏலமிடச் சொல்லி அதன் மூலம் அந்த பணத்தில் புதிய தொழுநோய் இல்லம் ஒன்றை விட்டார் ஆம் அன்பு என்பது ஒரு சிறந்த பரிசு அதை பெற்றாலும் கொடுத்தாலும் அதிக சந்தோஷம் அழகாய் பேசும் பல வரிகளை விட அன்பாய் பேசும் ஒற்றை வரிக்கே உணர்வுகள் அதிகம் சிந்திப்போம் வாழும் வாழ்வில் அன்பை வெளிப்படுத்துவோம் நன்றி